அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு பெற்றான் பெறின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேழிர் வாழும் உலகு பெற்றார் பெண்டிர் பெறின் நற்குணங்களை நிரம்ப பெற்ற பெண்ணை ஒருவன் கணவனானவன் அடையப்படுவானே ஆனால் புத்தேழிர் உலகு பெருஞ்சிறப்பு பெறுவர் தேவர்களெல்லாம் புத்தேழினா சொர்க்கலோகம் சொர்க்கலோகத்தில் வாழ்கின்ற தேவர்கள் புத்தேழ் உலகு அப்படின்னு பல இடங்களில் சொல்லுவார் புத்தேழினா சொர்க்கலோகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் வாழக்கூடிய உலகத்தில் என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குமோ சொர்க்கலோகத்தில் தேவர்கள் அனுபவிக்கிற சிறப்புகளையெல்லாம் இவன் பெறுவான்னு அர்த்தம் பெருஞ்சிறப்பு பெறுவர் இப்படி ஒரு அர்த்தம் பார்த்துருக்கோம் ஆனால் சம்பிரதாயமாக சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் பெண்டிர் பெற்றார் பெரின் பெண்டிர்னா பெண்கள் அதாவது மனைவி பெற்றார் பெறின் தன்னை பெற்றவன் பெண்ணானவள் தன்னை பெற்றவன் தன்னை பெற்றவனா இந்த இடத்துல தன்னை கன்னியாதானமாக பெற்றுக்கொண்ட கணவன் அந்த கணவனை பெரின் பெரின்னா அவனை அன்போட உபச்சாரம் செய்து வழிபடுவாளே ஆனால் வழிபடுவாருனா ஆட்டிடியூட் அவனை தெய்வமாக நினச்சி வாழ்வாளே ஆனால் புத்தேழிர் வாழும் உலகு பெருஞ்சிறப்பு பெறுவர் கொஞ்சம் தான் மாற்றிருக்கோம் அதுக்கும் பெற்றார் பெண்டிற் பெரியன்னும் இங்கே பெண்டிற் பெற்றார் பெறின் மாத்திரம் தேவர்கள் வாழ்வதற்கிடமாகிய உலகத்தில் பெரிய சிறப்பினை அடைவார்கள் அதாவது இந்த உலகத்தில் இந்த உடம்பில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது கணவனை ரொம்ப அன்போடு உபசரித்து வாழக்கூடிய பெண்கள் சரீரத்திலேருந்து ஜீவன் கிளம்பின பிறகு சொர்க்க லோகத்தில் உத்தமமான சரீரத்தை எடுத்து அங்கே சுகமாக வாழ்வார்கள் அப்படிங்கிற கருத்து மண்ணுலகலேயும் அதே இன்பத்தை பெறுவார்கள் என்றும் சொல்லலாம் அதாவது பெண்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படிங்கிற அர்த்தம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி வாழ்பவன்கிறது வாழ்பவள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இந்த உலகத்திலேயே அவர்கள் சிறப்பாக போற்றப்படுவார்கள் அப்படின்னு அதுக்கும் பொருள் சொல்கிறது உண்டு உலகத்தில் சரியாக வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கு போவாங்க இல்லாட்டி இந்த உலகத்தில் சரியாக வாழ்ந்தால் சொர்க்கத்தே இங்கே கொண்டுருவாங்க அப்படிங்கிற அர்த்தமும் நம்ம சொல்கிறது உண்டு பரிமேலழகர் சொன்னார் பெண்டிர் தம்மை எய்திய கணவனை வழிபடுதல் பெருவாராயின் புத்தழிர் வாழும் உலகின் கண் அவரால் பெருஞ்சிறப்பினை பெறுவர் தேவர்களால் மதிக்கக்கூடிய தன்மையை பெறுவார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் பெற்றான்னு சொல்கிறது கணவனை தன்னை மனைவியாக உவந்து கொண்டவன் என்ற உரிமையும் உறவும் இந்த சொல்லிலே நன்றாக விளங்குகிறது என்கிறார் அவர் இந்த உலகில் கணவனைக் கருதி பேணக்கூடிய கற்புடை பெண்டர் அந்த உலகில் தேவர்களால் புகழ்ந்து போற்றும் சிறப்பினை பெறுகின்றார்கள் இந்த உண்மை கண்ணகிபால் உணர நின்றது என்று ஜெகவீர உரையிலே காணப்படுகிறது சிலப்பதிகாரத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறார் நூற்றி பாடல் பீடு கழு நங்கை பெரும் பெயரேத்தி வாடா மாமலர் மாறி பெய்து அங்கு அமரர்க்கு அரசன் தமர்வந்து ஏத்த கோனகர் பிழைத்த கோவலன் தன்னோடு வானவூர்தி ஏறினள் மாதோ கானவர் புரிக்குழல் கண்ணகி பெருமைமிக்க கண்ணகியின் பெரும் புகழை சொல்லி வாடாத பெரிய பூமழையைச் சொறிந்து இந்திரன் முதலான வானோர்கள் அங்கு வந்து துதிக்க மணந்தங்கிய கூந்தலை உடைய கண்ணகி மதுரையார் கொலை செய்த தன் கணவனாகிய கோவலனோடு தேவபிமானத்திலேறி சென்றாள் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது நாங்கள்லாம் இருக்கிற தேனிக்கு பக்கத்தில் அந்த மலையே இருக்குது மங்களதேவி கோட்டம் பெருமைமிக்க கண்ணகியின் பெரும் புகழை சொல்லி வாடாத பெரிய பூமழையை சொறிந்து இந்திரன் முதலான வானோர்கள் அங்கு வந்து துதிக்க மனம் தங்கிய வாசம் நிறைந்த கூந்தலை உடைய கண்ணகியானவள் மதுரையார் கொலை செய்த தன் கணவனாகிய கோவலனோடு அந்த தெய்வீக சரீரத்தோட கோவனோடு வருகிறாள் தேவ விமானத்தில் ஏறி சொர்க்கத்திற்குச் சென்றாள் என்று இளம்போடிகள் சொல்லியிருக்கிறார் இவற்றையெல்லாம் சிந்தித்து வாழ்க்கையில் இல்வாழ்க்கை சிறந்து விளங்க பிரார்த்திப்போமாக பெற்றான் பெறின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்திர் வாழும் உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்